தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பண்டூட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒன்பதாவதாக திக திகழ்பவர் நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் திரு காலத்தி கண்ணப்பர் திருநாடு பூக்கள் மலர்ந்த வாவிகளும் சோலைகளும் ஆழ்ந்த வளமிக்க பொத்தப்பி நாடு என்பதாம் இத்திருநாட்டில் உடுப்பூர் எனும் பழமையான ஊர் இருந்தது இவ்வூரில் வேடர் குளத்தில் தைமாதம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் தின்னன் பிறந்தார் வளர்ந்து அக்குளத்திற்கு தலைவராகவே விளங்கியவர் காட்டுக்குள் சென்று வேட்டையாடுவது குல வழக்கமான ஒன்றாகும் இவ்வாறு காட்டுக்கு வேட்டையாட சென்று வரும்பொழுது ஒரு காட்டில் காலத்தி மலை அடிவாரத்தில் கண்டு ஒரு வகை ஆனந்தம் கொண்டான் தின்னன் ஆறும் மேலிட மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சியை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அந்த மலை உச்சியில் சிவலங்கம் ஒன்றை கண்டான் தென்னனுக்கு பக்தி பரவசம் பொங்கியது காட்டில் கொடிய மிருகங்கள் வாழும் இடத்தில் தனியாக இருக்கிறாரே அதில் வேறு பசியுடன் வேறு இருப்பாரே இறைவன் என நினைத்து இரவனுக்கு உணவு கொடுப்பதற்காக தான் வைத்திருந்த பன்றி இறைச்சியை நெருப்பில் பொசுக்கி ஒரு இலையில் வைத்து அதனை ஒரு கையிலும் மற்றொரு கையில் வில் அம்புகளையும் பூச செய்ய மலர்களையும் குடுமியிலும் வைத்து கொண்டு இறைவனை தன் வாயில் தண்ணீரையும் அடக்கிக் கொண்டு சிவலிங்கத்தை அடைந்தான் சிவலிங்கத்தின் மீதிருந்த வாடிய பழைய பூக்களை தனது வலது காலால் அகற்றினான் முதலில் தன் வாயிலிருந்த நீரை லிங்கத்தின் மீது உமிழ்ந்து நீராட்டினான் பன்றி இறைச்சியை இலையில் வைத்து படைத்தான் இறைவன் விட்டு பிரிய மனமின்றி இரவு முழுவதும் அங்கேயே இருந்தான் தின்னன் மறுநாள் விடிந்ததும் மறுபடியும் இறைவனுக்கு ஊட்ட உணவு கொண்டு வர புறப்பட்டு சென்றான் தென்னன் போனதும் தினம் வழக்கமாக காலத்து இறைவனுக்கு பூஜை புரியும் சிவகோசரியார் வந்து பார்த்து வியந்து அடா என்ன இறைச்சி வைத்து படைத்திருக்கிறதே இது கூடாதே என்றெனி இறைச்சியெல்லாம் அகற்றிவிட்டு சிவனாருக்கு பூஜை செய்துவிட்டு போனார் இறைச்சியுடன் வந்த தின்னன் மீண்டும் முன்போலவே காளால் பூக்களை அகற்றிவிட்டு இறைச்சி ஊட்டினான் தின்னன் திணனது இச்செயல் தினமும் தொடர்ந்தது காலத்தின் ஆதர் திணனது பக்தியை உலகறிய செய்ய எண்ணினார் ஒருநாள் தின்னன் வந்து பார்த்தபோது சிவலிங்கத்தின் ஒரு கண்ணில் இரத்தம் ஆறாய் வடிந்து கொண்டிருந்தது மீளா துயரம் கொண்டு செய்வதறியாது தகைத்தான் மலையின் உள்ள பச்சிலையை எல்லாம் பறித்து கசைக்கி பச்சளை சாற்றை கண்ணில் ஊற்றினான் அப்படியும் வடியும் இரத்தம் நிற்கவில்லை தன்னுடைய ஒரு கண்ணையே விடலால் தோண்டி எடுத்து இரத்தம் லிங்கத்தின் கண்ணில் வைத்து அப்பினான் உடனே ரத்தம் வடிவது நின்றது ஆயினும் அடுத்த கண்ணில் அதேபோல் இரத்தம் தொடங்கியது லிங்கத்தின் அடுத்த கண்ணில் பொருத்துவதற்காக தனது இன்னொரு கண்ணையும் தோண்ட தின்னன் முயன்றதைக் கண்ட சிவபெருமான் தனது கைகளால் தடுத்து நிறுத்து யாம் உமது அன்பை சோதிக்கவே என் என கூறி தின்னனுக்குள்ளனின் சிபக்தியை உலகறிய செய்தார் அன்று முதல் தின்னன் தன் கண்ணையே தியாகம் செய்ததால் கண்ணப்ப நாயனார் என அழைக்கப்பட்டார் இவரது வரலாற்றின் மூலம் தியாக அன்பின் ஆழம் புலப்படுகிறது அதனால் நாம் அனைவரும் சிவநாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்கள் அருளை பெறுவோம் சிவநடியார்கள் உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவத்துண்டுகள் செய்வோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்